சத்குருஸ்வாமி குரு கருப்பியார் கற்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா பகவான் ஓரளவுக்கு செய்ய வேண்டிய உடனே செய்ய வேண்டிய உடனே செய்ய வேண்டிய வேலைகள்லாம் முடிச்சுட்டு குருகுல வாசமாயிட்டு வந்தாச்சு கோகுலத்தையே நடிச்சிருக்கான் அந்த பிருந்தாவனத்தையே கோபிகை அப்போ தன்னுடைய சக்கா சித்தப்பா பிள்ளை கசின் மாதிரி அஷ்டவசுக்குள்ள ஒருத்தர் பிருகஸ்பதி சிஷ்யர் மந்திரி ஃப்ரெண்டு உயர்ந்த ஞானி வேதாந்த படித்தவர் அவருக்கு பக்தியை ஏற்படுத்தணும் இந்த பிரேம பக்தி அது நேர சொல்லாமல் எடுத்து காமிக்கணும் அப்படிப்பட்டவரை அனுப்புகிறார் இங்கே உங்களுக்கு வந்து அந்த இதை காண்பித்தான் மூணாவது ஸ்கந்தத்தில் விதுரரும் உத்தவரும் சந்திக்கிற போதும் எப்படிப்பட்ட உத்தவர் அப்படிங்கிறத அந்த மூணாவது ஸ்கந்தத்தில் ரெண்டாவது ஏதில் காண்பித்தது அஞ்சு வயசுலேயே கிருஷ்ண விக்ரம் வச்சுட்டு தொடசி மாடாத்தின் பக்கத்தில் வந்து பூஜை பண்ணக்கூடியவர் அஞ்சு வயசில் கர்த்தாலே இன்னும் சாப்பிடலை அம்மா கூப்பிடுறா பிகு பண்ணின் பிகு பண்ணின் த குழந்தனும் இல்லை அவர் அவ்வளவு தூரம் கிருஷ்ண ஆராதனையில் பூஜையில் இன்வால்வ்டு அஞ்சு வயசு குழந்தையாக இருக்கிறப்ப ஒரு பையனும் இப்போ வயசாகிடுது கண்ணனுக்கு எவ்வளோ வயசோ அதை விட பக்கத்தில் அந்த வயசு வச்சுக்கலாம் அப்படிப்பட்டவர் இப்போ எப்படி இருக்கும் எவ்வளோ ஞானத்தோடு அதுதான் சொன்னார் அவர் உபதேசம் பண்ண போதும் கண்ணன் சொன்னார் எனக்கு சமான் நீதா நீங்கள் வந்து பத்ரிநாத் ஏர் அப்படிப்பட்ட உத்தவர் அவரை வந்து இங்கே அனுப்புகிறார் கோகுலத்துக்கு என்ன அர்த்தம் கோபாலனான அந்த கண்ணன்ட்ட மிகவும் அன்பு பேரன்பு கொண்டவர்கள் உயிரியாக விட்டு வச்சிருக்கிறவர்கள் அப்படி ஒரு ஸ்னேகம் அன்பு கொண்டவர்கள் ஏகபக்தி கொண்டவர்கள் ஏகாந்த பக்தி கொண்டவர்கள் பிரேம பக்தி கொண்டவர்கள் அப்படிப்பட்ட கோப்பர்களை கோபிகைகளை அம்மா அப்பா யா யசோதா நந்துகோபுரம் தேற்றுவதும் சரி பண்ணது ஒரு மந்திரியால் முடியும் அப்படின்னு காண்பித்து உத்தவருடைய பெருமையும் தெரியட்டோங்கிறதுனால அப்படி அனுப்புகிறார் அவர்கள் உயிரோடு இருக்கார்களே அப்படின்னா இல்லை அழகாக உத்தவர் பார்க்குறாருங்க கோகுலத்தில் காட்சி எல்லோரும் அழகாக தான் அலங்காரம் பண்ணின்னு இருக்கார்கள் அப்படின்னா எப்படின்னா அவருடைய ஆத்மா தேகத்தில் மட்டும் இருந்தால் போகாது பிரிஞ்ச உடனே ஒரு பிறகத்தை பார்த்தாலும் போயிருக்கும் ஆனால் இந்த ஆத்மா பரமாத்மாட்ட இருக்குது கண்ணன்ட்ட இருக்குது அதனால் அதுவும் கண்ணனுடைய கதைகளை சிரவணம் பண்ணிண்டே இருக்கிறது தான் சிரவண மங்கலம்னு சொன்னது தப்த ஜீவனம் கவிபீர் கவிபீரியம் கல்மஷாபகம் சிரவணமங்கலம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அப்படி இருக்கிறதுனால அவர்கள் இருக்கார்கள் இந்த ஒரு சந்தர்ப்பம் ஒரு விஷயம் சொல்லலாம் ஸ்ரீரங்கத்தில் இவர் கூறுத்தாழ்வருடைய பிள்ளை பட்டர் பட்டாச்சாரியர் பட்டர் அவர் வந்து ரெங்கநாதனுக்கு நான் பிள்ளை மாதிரி அவர் பிள்ளை மாதிரி புள்ளைய பிள்ளையாக தான் கருதப்படுறது அப்படி கருதப்படும் அவருக்கு வந்து இது காலக்ஷேபெலாம் பண்ணுறார் முதல் நாள் சாயந்தரம் ராத்திரி நிறையா வைராகிய கட்டை பற்றியெல்லாம் நிறையா சொல்லிவிட்டு மறுநாள் காலத்தில் வந்து ஆராதனைக்காக பெருமாள் ஆராதனை ரெங்கநாதன் ஆராதனை வரார் எல்லாம் அழகாக நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு தலையை எல்லாத்தையும் நல்லா முடிச்சு கிடித்து வச்சுட்டு உட்புஷ்பெல்லாம் வச்சுட்டு தலையில் அதாவது சிக்கை சிக்கையில் ஓரளவுக்கு வாசனை எல்லாம் தேட வேண்டிய அழகாக நல்லா வந்திருக்கார் அப்போ இவரெல்லாம் சீஷர் எல்லாம் அங்கே வந்தார்கள் பெருமாள் தரிசனத்துக்கு அப்போ அவர்கிட்ட கேட்டார் பார்த்து என்னன்னா நமக்கு இவ்வளோ தூரம் ஒரே வைராக்கிய சொல்லி சரீரம் அழியக்கூடிய சரீரம் ஆய்வு அவ்வளோ தூரம் சொன்னார் ஆத்மாவை பற்றியும் ஜீவனை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் அதான் மூணு மூணு விஷயம் மூணு விஷயம் விசேஷா முக்கியம் சித்து அஜித்து ஈஸ்வரன் சித்து அஜித்து ஈஸ்வரன் இந்த மூணு தத்துவம் சித்து நானும் நீங்களும் அச்சித்து இந்த மற்ற தாவர ஜங்கமங்கள் ஈஸ்வரன் ரகநாதன் இந்த தத்துவம் அப்போ அவருக்கு அவர் உலதரும் சொன்னார் வைராக்கியம் வேகத்தில் இவர் மட்டும் அழகாக நல்லா அழகாக பூ முடித்து இதெல்லாம் தீ வச்சுட்டு அழகாக அலங்காரலாம் பண்ணிட்டு வந்திருக்காரு அதாவது மந்த் ஆபரணங்கள்லாம் சூட்டின்ட்டு நல்லா அழகாக பஞ்சகட்சம் கட்டிட்டு நல்ல வாசனையோடு அவரெல்லாம் வந்திருக்காரு அப்படின்னா அவர்கிட்டயே கேட்டலான்னு கேட்டுறாரு கேட்டவுடனே சொன்னார் நான் எனக்காவா பண்ணிட்டேன்னா எல்லாம் அந்த பட்ஸண்டுக்கான ரங்கநாதன் அவனுக்காக பண்ணேன் அவனுக்கு ஆராதனை பண்ற வர போதும் அவன்கிட்ட நான் வந்து அப்படியே அழுது வடிஞ்சின்ட்டு ஒன்றும் சரியா அலங்காரம் இல்லாமல் அழுக்கு வேஷ்டியை கட்டின்ட்டு அசிங்கமா வந்து ஒரு நார் சரீரத்தோடு வர முடியுமா அவனுக்கு ஆராதனை பண்றதுக்காக பண்ணேன் எனக்காக பண்ணிக்கல நான்கிறதே கிடையாது எல்லாம் அரங்கநாதனு காப்பண்ணேன் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி இங்க கோகுலத்துல அந்த கோபர்களும் கோபியர்களும் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கார்கள் எதுக்காக அந்த கிருஷ்ணன் அவர்கள் ஹதயத்தில் இருக்காங்க கிருஷ்ணன் அவர்களோடு இருக்காங்கிற ஒரு நினப்பிலையே அப்படிப்பட்ட கிருஷ்ணனுடைய மங்களமான திருவிளையாடுகளில் பாடிக்கொண்டும் இருக்கார்கள் கோகுலம் எப்போது மாதிரி நடந்துட்டுருக்கு எப்போது மாதிரியே நடந்திருக்கு ஒன்றே ஒன்று தான் வித்தியாசம் கிருஷ்ணன் மிஸ்ஸிங் கிருஷ்ணன் மிஸ்ஸிங்னா அவர் கிருஷ்ணன் ஹதயத்தில் பார்த்தார்கள் கிருஷ்ணன் கிருஷ்ணன் வந்து அழுது ஒடிஞ்சுன்னா அவனுக்கு பிடிக்காது அப்போ இது செஞ்சு கொள்வது எத்தனை அத்தனுமே அவர்கள் செய்து கொள்வது அத்தனையுமே கிருஷ்ணனை பிரீத்திக்கா கிருஷ்ணனுக்கு சந்தோஷப்படுத்துவதற்காக அப்படி அழகாக இருந்தது பார்ப்போம் அர்த்தம் பார்ப்போம் பதினொன்னுலேருந்து அதில் பன்னெண்டாவதுலேருந்து அப்படி கோபியர்கள் கோபர்கள் கோபிகளும் அலங்காரம் பண்ணி கொண்டிருந்தார்கள் நன்றாக விளங்குகிறது கோ கோபுரம் அக்னி சூரியன் அதித்தி பசுக்கள் பிராமணர்கள் பித்திருக்கள் தேவர்கள் இப்படி இவர்களுடைய பூஜைகள் எல்லாம் ஒழுங்காக நடக்கிறது இடையர்கள் வீட்டில் எல்லாம் ஒழுங்காக நடக்கிறது தூப்பங்கள் கமழ்கிறது தீபங்கள் இருக்குது புஷ்ப மாலைகள்லாம் நல்ல வாசனை வருது மனசை கவரக்கூடிய அளவு நாலு பக்கம் நல்ல புஷ்ப புஷ்பித்த நல்ல புஷ்ப புஷ்பங்கள்லாம் நல்லா ஃபுல் மலர்ந்த பூஞ்சோலிகள் இருக்குது பறவைகள் சத்தம் போடுகின்றன வண்டிகளில் சத்தம் போடுகின்றன அந்த கூட்டங்களால் அப்படியே சத்தம் அப்படியே இருக்குது அம்ச அம்சபக்ஷிகள் இந்த குலக்கோழிகள்னு சொல்லப்பட்டதுனால் அந்த சத்தம் போடுது தாமரை புஷ்ப சமூகங்கள் அங்கே இருக்குது அந்தந்த சரஸில் இருக்கக்கூடிய அந்த தாமரை புஷ்பங்கள்லாம் நல்லா நல்லா மலர்ந்து இருக்குது நல்ல வாசனை வருது இப்படி அலங்காரமாக இருக்கக்கூடிய நந்த கோபுரத்தை அப்படிப்பட்ட ஸ்ரீமான் அப்படின்னா கண்ணனுடைய பக்தியை அடைந்தவர் அப்படி அதனால்தான் அவர் ஸ்ரீமான் கண்ணனுடைய சேவை கைக்கரியமும் பக்தியும் அடைந்தவர் அப்படிப்பட்ட உத்தவர் அடைந்து சேர்ந்தார் கிருஷ்ணனுடைய மிகவும் பிரியமான விருத்தியன் சிங்கரன் கூட இருக்கக்கூடிய சேவகன் மந்திரி அங்கே வந்திருக்கிற உத்தவரை உந்து வந்து வந்திருக்காருங்க உத்தவரை எதிர்கொண்டு அழைத்து அவரை ஆலிங்கனம் செய்து கொண்டு சந்தோஷமடைந்து நந்தகோபார் கிருஷ்ணன்கிற பூஜித்தார் அதே ஏற்கனவே அந்த உத்தவரும் கிருஷ்ணன் மாதிரியே இருப்பார் கிருஷ்ணன் மாதிரியே அவனுடைய இவருக்குன்னு தனியா இப்போ வந்து தனியாக வச்சுட்டார் தனியா அவருக்கு வந்து வஸ்திரம் இன்னும் தனியாக அவருக்கு ஸ்பெஷலாக வஸ்திரமோ அவருடைய ஆகாரம் பெரிய ஸ்பெஷலாகவோ படுக்கை ஸ்பெஷலாவோ அப்படிலாம் கிடையாது கண்ணன் என்ன உடுத்து கலைந்து விட்டானோ அதுதான் திரும்பி போட்டுப்பார் அவர் உடுத்து கலைந்த மாலைகள் போட்டுப்பார் அவன் உடுத்து விட்ட எந்தெந்த இந்த இதெல்லாம் பூசுக்களும் என்ன பூச்சுக்களும் அதாவது ச சந்தன பூச்சுக்களும் மற்ற எல்லாம் உபயோக அவன் சாப்பிட்ற இது அந்த பிரசாரம் தான் அந்த உச்சேஷ பிரசாரம் சேஷ பிரசாரம் சாப்பிடுவான் அப்போ கண்ணனுடைய அப்படியே அவனையே தொடர்ந்து வந்து கண்ணன் மாதிரியே இருக்கார் அப்போது கிருஷ்ணங்கிற பாவனோட நந்தர அவரை பூஜை பண்ணார் பாயசம் போன்றவற்றால் பரமான் அதாவது ஒரு விரு விருந்து வந்தார்னா விருந்தாளிக்கு எப்படி கொடுக்கணும் அந்த மாதிரி பாயசம் வடை அப்படியெல்லாம் பண்ணிவிடலையா அந்த மாதிரி ஒரு மதுரமான பக்குவங்களால் போஜனம் செய் போஜனம் செய் அப்படி பஞ்சு மத்தியில் கசிப்போ சுக்கம் பஞ்சு மத்தியில் சுகமாக படுத்துட்டு இருக்கார் அவருடைய கால்களை படி பிடிச்சி பிடிச்சி விட்டார் பிடிச்சி விட்டுட்டு அவர் இளைப்பா ஏதாவது ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூடிய அவர்கிட்ட பேச ஆரம்பித்தார் அந்த கோ நந்தகோபுர் அவருக்கு யார் நந்தகோபர் கண்ணனுக்கு வ சமமான வயசு முன்ன பின்னாக இருக்கலாம் வயசு அப்படிப்பட்ட உத்தவருக்கு கண்ணன் டேர்ந்து வந்திருக்காருங்கிற அந்த ஒரு பகுமானத்தால் மரியாதையால் காலை பிடிச்சி விடுறார் அப்போ அப்பா பாக்யம் பெற்றவன் நீ அப்படின்னே அப்பா எங்களுடைய ஃப்ரெண்டு வசுதேவர் கம்சன் டேந்து வெடிபட்டு இப்போ வந்து குழந்தைகளோட கூடியிருந்து மற்றவர்களுக்கு அவருக்கு வேண்டிய ஸ்னேகிதர் சூழப்பட்டு சௌக்கியமாக இருக்காரா கஷமமாக இருக்காரா அப்படின்னு மெல்ல விசாரித்தார் அந்த நந்த கோபர் விசாரித்தார் விவரமா பார்ப்போம் கோபர்களுடைய வீட்டுகள்ல அவர் அவர் கோகுலத்தில் பார்க்குறார் உத்தவர் உள்ள நுழையில போது கோகுலத்தில் எல்லா கோபர்களும் கோபிகளை நன்றா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கார்கள் படிச்சுட்டு இருக்கார்கள் ராமகிருஷ்ணர் மங்களமான அந்த லீலா சரித்திரங்கள் திருவிளையாடுகள்லாம் பாடிருக்கார்கள் அவர்கள் வந்து வேறு ஒன்றும் இல்லை அவர் கண்ணனுடைய விஷயங்களை தான் பாடின்ட்டுக்காது அது தவிர வேறு ஒன்றும் கிடையாது அவர்த்து வேறு ஒன்றும் தெரியாது வேறு ஒன்றும் நினப்பே கிடையாது அதை பற்றி வேறு என்ன நினைப்பே இல்லை கோகுலம் முழுக்க அழகாக சோபிச்சிருக்கு அழகாக விளங்குறது என்ன மைனஸ் கண்ணன் ப்ரசன்டேஜ் கம்ப்ரஸன்ஸ் ஆஃப் கண்ணன் மைனஸ் அந்த கண்ணனுடைய கிருஷ்ணனுடைய பிரசன்சை தவிர மற்ற எல்லாம் இருக்கும் கோபர்கள் வீட்டில் அக்னி சூரியன் அக்னிகாரியம் நடக்கிறது சூரியன் உபாசனை அதிதிகள் உபாஸ் அதிதிகளை வந்து சத்காரம் உண்டது பசுக்களை வந்து நல்லபடியாக போஷிப்பது பிராமணர்களை போஷிப்பது பித்திருக்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய கர்மாக்கள் தேவர்கள் பூஜை இப்படி எல்லாம் வழிபாடு எல்லாம் அங்கங்கே நடக்கிறது தூபங்கள்லாம் நன்றாக கமிழ்கிறது நல்ல வாசனை தீபங்கள்லாம் அங்கங்கே ஏற்றப்பட்டுக்கு நல்லாயிருக்கு புஷ்ப மாளிகளெலாம் அங்கங்கே தொங்க ஒட்டுற போட்டுக்கு அது வந்து நல்ல வாசனையோடு இருக்குது இப்படியும் மனசை வந்து அப்படியே கவர்ற மாதிரி இருக்குது அந்த இடம் தோட்டங்கள் எங்கோ அப்படியே பூத்து குலுங்கி இருக்குது தோட்டங்கள் உப்பவனங்கள்லாம் பறவைகளை மதுரமாக சத்தம் போடுதுங்க வண்டுகள் வந்து ஒய் ஒய் கூட்டமாக ரீங்காரம் பண்ணுறது அன்னப்பட்சிகளும் குலக்கோழிகள் தாமரைகள் பலவிதமான பட்சிகள் இருக்குது அப்படி தாமரை புஷ்பங்கள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சரஸ் குளங்கள் ஏரிகள் அதில் நீர்த்தங்கள் அழகாக இருக்குது இப்படி அழகாக சோபிக்கக்கூடிய நந்த கோகுலத்தை உத்தவர் பார்க்குறார் கிருஷ்ணனுடைய மிகவும் பிரியமான ஃப்ரெண்டு தோழன் வேண்டியவன் அவனுக்கு உன் கி கிங்கரன் அதாவது அவனோட பணியால் மாதிரி வச்சுக்கலாம் அதனால் அவன் அப்படியே ஒத்துக்கிறார் பணியாள் மந்திரி அப்படிப்பட்ட உத்தவரங்க வந்த உடனே அவர் கிருஷ்ணனாகவே நினச்சி அப்படியே நினச்சி மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு வரவேற்று அவருக்கு ஆலீங்கனம் பண்ணி அன்போடு உபச்சாரம் பண்ணார் நந்தகோபுர் நல்ல அதாவது பக் பது இது பக்ஷ அ அங்களோட பலவிதமான பக்ஷிய அன்னங்களோட பாயசங்களோட நல்ல ஃபைவ் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் சிக்ஸ் ஸ்டார் ஃபுட்டுன்னு வச்சுக்கலாங்க அப்படி இருக்கக்கூடிய நல்ல ஆறு சுவை உணவோடு அவர்களுக்கு வந்து போஜனம் பண்ணி வச்சுட்டு கட்டில் மெத்த கட்டையில் சுகமாக உட்கார வச்சு அவருடைய கால்களை வருடி வச்சு அவருக்கு வந்து சுகமாக வர இருக்கிற மாதிரி அவருக்கு வந்து பாரசம்பாகனம் பண்ணுறார் யார் வயசான நந்தகோபர் கண்ணன்கிற ஒரு மொழியில் அந்த கண்ணனுக்கு வேண்டியவன் கிருஷ்ணனுக்கு வேண்டியவன்கிற முறையில் அவருக்கு வந்து கா கால்களுக்கு இருக்கிற மாதிரி பாரசம்பாகனம் பண்ணி கலைப்பு போராப்பில் வந்த கலைப்பு அந்த மதுரையிலேருந்து கோகுலம் வந்த கலைப்பு போராப்பில் வந்து மெல்லாக விசாரிக்கிறான் அப்பா அப்பா பெரிய பாகியம் பண்ணவும் பா நீ அன்பனே எங்களுடைய ஃப்ரெண்டு நண்பர் மித்திரன் வசுதேவர் அவனுடைய கம்சனுக்கிட்டேருந்து எல்லா விதமான அந்த பாதை கம்சபாதை அசுர எல்லாம் நீங்கி அவனுடைய அவனால் ஏற்பட்ட கஷ்டங்கள்லாம் போய் தன்னுடைய புத்திரர்களோடும் மித்தர்களோடும் அவருடைய பந்துக்களோட சௌக்கியமாக இருக்காரா அப்படின்னு வெளியில் விசாரிக்கிறேன் மேலே பதினேழாவது ஸ்லோகத்திலேருந்து மேலே பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் நாற்பத்தி அத்ய பதினேழாவது திஷ்டம் சோஹ்பாபாஸ்வேனப்பாூனீலாம் யதூனேசனம் சுவத பாபா சாகஸ்வேன பாப்மனூ சதா அப்பஸ்மரோ மாதிரம் சுகஸேவம் சாத்மாவோ வந்தவன அப்பஸ்மரின கிருஷ்ணோ மாதம் சுக சீீனே கோபான் வஜம் சாத்மாவோ வந்தவனிந்த சகதீட்சி தி திரம திரம் சுனம் அப்பா சரிகோவிஜனீஷிம் தி திராம திரம் சுனசுமி दावाग्नेवातवर्षा वृषतर्पच्च रक्षिता दुरतेभ्यो मृत्युभ्य सुमहात्मना दावाग्नेतववर्षा वृषतर्पच्च रक्षिता दुरतेभ्यो मृत्युभ्य सुमहात्मनावी लीलापांग निरीक्षित हसी पाठिता चांग सर्वाण शिथिला क्रिया स्मरतावी லீலாபாங்க நிரீட்சிதம் ஹசிதம் பாடிதம் தியாங்க சர்வானகா சிதிலாக்கிரியாக இருபத்தி ஒன்று அப்படியே அழ முடியாமல் அதே சோகத்தில் அப்படியே கேட்குறார் அவர் இன்னும் நிஜமாகவே இப்படி இருக்கும் பதினேழு மறுபடியும் பார்ப்போம் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் சமஸ்கரணம் பூர்வார்ந்தம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு இன்டர்லிங்கடு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழும் ரெண்டும் இன்டர்லிங்கடை உத்தே உத்தோபதேசத்தை சேர்ந்தது திஷ்டம்ப் பாப சாஸ்வேனா சாூனா தர்மீலிய சதா திஷ்ட கம்சோஹ்பாபுஸ்வேன பாப்மனா சாூனீலாம் யூனேசபிஸ்மரோ மாதரம் சுகதோவம் சாத்மாவோ விரந்தவனிஸ்மரதி நஷ்ணோ மாதம் சுகதோன் வஜம் சாத்மாவோ விரரிம் अया श्रीगोविंदजना सकदक्षि तर्क द्रक्षा तदक््रम सुन सं सुस्मतेक्षण अया श्रीगोविंदजना सकदक्षि तर्क द्रक्षा तद्रम सुन सं सुस्मते क्षण दावाग्नेवातवर्षाच वृषतर्पच्च रक्षिता दुरतेभ्यो मृत्युभ्य सुमहात्मना दावाग्नेवातवर्षाच वृषतर्प्च रक्षिता துரத்தேபியோ மருத்துபியா கிருஷ்ணேன சுமாத்மன கிருஷ்ணவீரீபாங்கரீட்சிதாஷித்தாங்க சர்வானிளாக்கிரியாகமர்தா கிருஷ்ணவீரீலாபாங்கரீட்சிதாஷித்தம் ஹசிதம் பஷித்தாங்க சர்வானிளாக்கிரியாக இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகம் பதினாறு முடிச்ச பதினேழுலேருந்து இருபத்தி ஒன்றும் அர்த்தம் பார்ப்போம் என்ன சொல்கிறார் சுகபிரமிகள் ரொம்ப அப்படியே அழக்கூடிய அளவில் உருகி போகணும் அந்த கம்சன் விசாரிக்கிற முதல்ல முல்லா அவரை வந்து வந்து பரிசிரமம் வந்த கலைப்பு அந்த டயர்ட்னஸ்ஸு போகிறாப்பில் பார்த்து சுவாகரம் சொல்லி ஆலிங்கனம் பண்ணி அவரை வந்து சுக்கமாக உட்காந்து வச்சு போஜனை பண்ணி வச்சு மெத்த கட்டையில் உட்காந்து வச்சு கால் வ விட்டு அவருக்கு வந்து கால்களை பிடிச்சு ஒரு பாரஸ் பார கைக்கறி மண்டபில் பண்ணி மெல்லா அவர்கிட்ட கொஞ்சம் ஓரளவுக்கு ஓய்வு எடுத்தப்பறம் நார்மலாக நார்மல்ஸுக்கு வந்தப்புறம் அவர்கிட்ட மெல்லாக விசாரிக்கிறார் வசுதேவரை பற்றி விசாரிக்கிற சௌக்கியமாக இருக்கிறேன் தன்னுடைய குழந்தைகளோட பந்துக்களோட அந் எந்த கம்சன் எப்பொழுதுமே இந்த சாதுக்கள் தர்ம தர்ம தர்ம மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஜாதவர்களை வந்து கஷ்டப்படுத்தினான் துன்புறுத்தினான் ஹிம்சப்படினான் அப்படி பாப்பியான அந்த கம்ஷன் தன்னுடைய பாப்பத்தாலே பரிவாரங்களோட கொல்லப்பட்டான் அதாவது அவருடைய எட்டு சகோதரர்களோட கொல்லப்பட்டான் அதுவும் நல்லதான் ஆச்சு நல்லபடியாக ஆச்சு நல்லபடியாக அந்த கம்சன் முடிக்கப்பட்டான் இந்த கிருஷ்ணன் வந்து இது சொன்னாரன் அப்போ அந்த இதை முடிச்சுட்டும் சாண்டூரன் கொரியாப்பீடத்தை முடித்து சாண்டூரன் முஷ்டிகன் மற்ற மல்லாம் முடித்த உடனே அந்த நந்த நந்தகோபுரம் கட்டி போடுவேன் கோபுரங்கள்ட்டேருந்து எல்லா சொத்துனும் பிடுங்கன்னு சொன்னார் இல்லையா அப்படி இன்னும் இருக்கு இல்லையா பாவம் புடிக்கும் வந்து இருப்பார் பசுக்கள் அஷ்ட பசுக்களை ஒருத்தர் அந்த கிருஷ்ணன் எங்களையும் தாயான யசோதியும் அம்மா யசோதியும் தோழர் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுகளையும் கோபர்களையும் தன்னையே நாத்தனாக கொண்ட இந்த கோகுலன் கிருஷ்ணன்னா நாத்தன் கோபாலன் கோபாலனையே நாதனாக கொண்ட கோகுலத்தையும் இந்த பசுக்களையும் பிருந்தாவனத்தையும் கோவர்தன மலையை நினைக்கிறானா கொஞ்சமாக நினைக்கிறானாப்பா என்ன நினைக்கிறானா அம்மாவை நினைக்கிறானா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுகளை நினைக்கிறானா பசுக்களை நினைக்கிறானா கோவர்தனத்தில் நினைக்கிறானா பிருந்தாவனத்தில் நினைக்கிறானா இந்த கிருஷ்ணன் என்னுடைய பந்துக்களை பார்ப்பதற்கும் ஒருதரையாக வருவானா ஒரே ஒரு மாறியாக வருவானா அப்பொழுதாவது அவனுடைய அப்படிப்பட்ட அழகான மூக்கு எடுப்பான மூக்கு அழகான புன்னகை கண்களோடு இருக்கக்கூடிய அவனுடைய திருமுகத்தை அவனுடைய அழகான முகத்தை பார்க்கலாமே பார்க்கணும் இப்போ எங்களை எல்லாம் அந்த காட்டு தீலேருந்து காப்பாற்றினான் காட்டுத்தீ ரெண்டு தடவை காப்பாற்றியிருக்கிறான் ரெண்டு தினம் காற்று மழை அதுலேருந்து காப்பாற்றினான் ரிஷாசுரன் ரிஷபாசுரன் அகாசுரன் இவர்கள்டேருந்து காப்பாற்றினான் தப்ப முடியாத பலவிதமான பிராண ஆபத்துக்கள்லேருந்து அப்படிப்பட்ட மகாத்மனா சுமகாத்மனா ஆத்மா மகாத்மா சுமகாத்மனா அப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜை சொல்கிறோம் அப்படிப்பட்ட பெரிய உசத்தியான மகாத்மாவான் கிருஷ்ணனால் அங்கெல்லாம் காப்பாற்றப்பட்டோம் ஒரு தெரியறது தெய்வ தெய்வ பிறவின்னு தெரியறது அப்படி அதனால் ஏ தவா கிருஷ்ணனுடைய பராக்கிரமங்களையும் அவனோட லீலையோடு இருக்கக்கூடிய அந்த கடைக்கண் பார்வையும் அவனுடைய சிரிப்பையும் அவன் பேச்சு ம அதரம் அதரம் மரம் நைனம் மதுரம் ஹசிதம் மதுரம் வலித்தம் மதுரம் வசனம் மதுரம் எல்லாமே மதுரம் அப்படி பேச்சியை நினைக்கக்கூடிய எங்களுடைய எல்லா செயல்களுடையும் எங்களுடைய நித்திய நடவடிக்கை செயல்கள்லாம் சரிவரியாக நடப்புறதே இல்லை சர்வா எல்லா கர்மாக்களும் எல்லா செயல்களும் சித்திரா கிரியாக எல்லாம் அப்படியே உடைஞ்சு போனா போல ஏதோ நடக்கிறது ஏதோ நடக்குது அடி அடியன் வந்து சன்னியான பண்ற ஏதோ பண்ணுறோம் அவ்வளோ தான் ஏதோ பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ நடக்கிறது அது வந்து அப்படி ஒன்றும் ஒரு சிறப்பாக இல்லை மேலே பார்ப்போம் விவரமாக அந்த பெரியவர்கள் சான்றோர்கள் ஞானிகள் பெரியவர்கள் தர்ம மார்க்கம் த தவறாத இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட யாரவர்களை மிகவும் கஷ்டப்படுத்துகிறான் ஜிம்சப்படுத்துகிறான் துன்புறுத்தினான் ப படுத்தி எடுத்தான் அப்படிப்பட்ட பாப்பி கம்சன் நல்ல வழியாக தன்னுடைய வினையாலே தான் செய்கிற பாப்பங்களாலே அவனுடைய கூட இருந்த சகோதரர்களோட கூட இருந்தவர்களோட கொல்லப்பட்டான் அவனுக்கு வேண்டியதான் எல்லா அசுர கூட்ட அப்படியே இருந்ததே கொல்லப்பட்டான் கிருஷ்ணன் வந்து என்னை எங்களையும் அம்மாவான தாயாரான யசோரையும் அவனுடைய பந்துக்களையும் நண்பர்களையும் கோபர்களையும் தன்னையே நம்பியிருக்கக்கூடிய அவனையே கண்ணனையே நம்பியிருக்கக்கூடிய கோகுலத்தையும் பசுக்களையும் இந்த கோவர்தன மலையும் அந்த பிருந்தாவனத்தை எப்பாவது நினைக்கிறானா எப்பாது நினைக்கிறானப்பா எப்போது நினைக்கிறானா தன்னுடைய பந்துக்களை பார்ப்பதற்காக கிருஷ்ணனுக்கு ஒரு தடையாக அம்மா அப்பாவை பார்க்குறதுக்கு ஒரு தடையாக வருவானா எப்போது நினச்சி பார்க்குறானா இப்பொழுதாவது அவனுடைய அந்த மதுரமான இனிய அந்த புன் சிரிப்பு கனிந்த பார்வை அழகான எடுப்பான நாசிக்கம் அந்த தாமரை போன்ற முகம் அதை வந்து எங்களுக்கெல்லாம் பார்க்க முடியுமா மறுபடியும் பார்க்க முடியுமா கிருஷ்ணன் வந்து பெரிய மனசு படைத்தவன்தான் பெரிய மனசு படைத்தவன் தான் எவ்வளோ தூரம் எங்களை காப்பாற்றிருக்கான் காட்டுத்தீ ரெண்டு தடவை காட்டுத்தீ பிரச்சனையிலேருந்து பெரிய காத்து பெரிய மழை ஏதாவது இந்திரனால் வந்தது ரிஷபாசுரன் அகாசுரன் இப்படியும் இவர்ட்லேருந்து காப்பாற்றுனான் பலவிதமான மரண பயங்கள் ரெண்டு ரட்சித்தானவன் இந்த இது வித்யாதரன் இருக்கேன் அந்த வித்யாதனன் ஒரு பெரிய மலப்பாம்பு உடைய நந்தகோபுரை பிடிச்சிருந்தது அப்புறம் வந்து வருணலோகத்துக்கு கூண்டு போயிட்டார்களே அவர் வந்து ராத்திரி வேலையில் ஸ்நானம் பண்ணுற போது அப்படியெல்லாம் காப்பாற்றியிருக்காங்க அப்பா உத்தவா கிருஷ்ணனுடைய இப்படிப்பட்ட சிறந்த ஆற்றல்கள் அவனுடைய பராக்கிரமங்கள் அவனுடைய வீரியங்கள் அவன் வந்து விளையாட்டாக செய்கிற லீலைகள் கடைக்கண்களால் அப்படி கனிவோட ரொம்ப மதுரமாக அப்படி ஸ்நேகத்தோட பிரியமாக பார்க்கக்கூடிய அந்த பார்வை கனிவோட ஓரக்கணில் நான் பார்க்க பாருங்கள் சிரிப்பது கண்ணனுடைய சிரிப்பு பேசுகிறது அதை நினைக்கிற போது எங்கள் கண்ணனை பற்றி நினைக்கிற போது எங்கள் செயல்கள் எல்லாம் எங்களுடைய எல்லாவிதமான செயல்களும் நாங்கள் செய்யக்கூடிய கர்மாக்கள் செயல்கள் எல்லாம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தடுமாறி போய் சிதிலமாக போடுத்து உடஞ்சி போய் கண்ணாபன் ஏதோ நடக்கிறது தடுமாறி போய் ஏதோ நடக்கிறது சரியாகவே நடப்பதில்லை அப்படியும் கண்ணனை பற்றி உருகி சொல்லிட்டு இருக்கார் மேலே இருபத்தி ரெண்டு மேலே பார்க்கணும் கிருஷ்ணா